ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தற்சமயம் நடந்து வருகிற வைசாக மாசத்தினுடைய மகாத்மியத்தை வியாசாச்சாரியார் புராணங்களிலே எப்படி காண்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும் இந்த வைசாக மாசத்தினுடைய பெருமைகளை ஸ்காந்த புராணம் விசேஷமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது வைஷ்ணவகண்டம் என்கிற பகுதியில் அப்படி இந்த முதல்ல வியாசாச்சாரியால் அம்பரீஷ நாரத சம்பாதமாக இதை காண்பிச்சுருக்க நாரத சுவாமி அம்பரீஷருக்கு சொல்கிறதாக அமைஞ்சிருக்கு இந்த வைசாக மாதத்தினுடைய பெருமைகளை காண்பிச்சு பிறகு இந்த வைசாக மாதத்தில் நாம் செய்ய வேண்டியதான ஸ்நானத்தினுடைய பெருமைகளை விரிவாக சொல்லி பிறகு தானத்தை காண்பித்த எந்தெந்த தானங்களெல்லாம் செய்யணும் எந்தெந்த தானங்களெல்லாம் விசேஷமாக பண்ணணும் கேட்டு எந்த தானத்தை எல்லாம் செய்யணும் அப்படின்னு விரிவாக இதுவரையிலும் சொல்லி காண்பித்த கேட்காமல் சில தானம் செய்யக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரமும் காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது அயாச்சித்தானி தேயானி சர்வ தானி எத்தனதா எந்த தானமாக இருந்தாலும் அயாச்சித்தமாக கொடுக்கணும் அயாச்சித்தம்னா அவர்கள் கேட்டு நாம் கொடுக்கணும்னு நினைக்கப்படாது அவர்களுக்கு தேவை என்று தோனினால் கொடுக்கணும் கேட்டு கொடுக்கணும்னு நினைக்கப்படாது கேட்காமலேயே நாம் தானங்களை பண்ணணும் ஆனால் அன்னம் வித்யாச்ச கன்னியாச்ச அனர்ச்சிப்பியோ நதியதே அப்படின்னு அன்னம் அன்னதானமாகட்டும் வித்தியாதானமாகட்டும் கன்னியானம் இது மூன்றும் கேட்காமல் கொடுக்காதே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா இது மூன்றும் கேட்காமல் கொடுத்தால் அதனுடைய மகிப்பை பெருமை தெரியாது அது குறுக்கு வழியில் செலவழிச்சுடுவான் நீ பண்ணித தானமும் வீணா போயிடும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது பசிக்கிறவனுக்கு பசிக்கிறவன் தான் கேட்பான் கேட்கிறவனுக்கு அன்னதானம் பண்ணணும் ஒருத்தன் உட்காந்துருக்க அண்ணனுக்கு போய் அன்னத்தை கொடுத்தா அதை வாங்கி கீழே கொட்டுடுவான் வீண் பண்ணிவிடுவான் அப்படி கொடுக்கப்படாது அதே போல் தான் வித்ய படிப்பும் கேட்காமல் கொடுக்கக்கூடாது அதனுடைய பெருமை தெரியாது அதனுடைய பெருமைகளை நாம் சொல்லிகிட்டே இருக்கணும் அவனாக கேட்கணும் எனக்கு இந்த படிப்பு சொல்லிக் கொடுங்கோன்னு சொல்லி கேட்டு பிறகுதான் நாம் சொல்லி கொடுக்கணும் அதே போல் தான் கன்யா பெண்ணும் கேட்காமல் கொடுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் கேட்காமல் கொடுத்தால் அந்த பெண்ணை குறுக்கு வழியில் அவன் கொண்டு போவான் இது மூணும் கேட்காமல் கொடுக்காதேன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறதை இந்த இந்த வைசாக மகாத்மியத்தில் யாசாச்சாரியால் கண்பிக்க கேட்டு கொடுக்கணும் ஷட் ஷட் லக்ஷணம்னு தானத்திற்கு ஆறு அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது நாலு அங் அங்கங்களோடு தான் அந்த தானமானது அமையணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது தாத்தா பிரதிக்கிரீத்தா சா தேய்ச்சலோச் சானாநம் அங்காநியேத்தான் ஷட்விது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது தானம் கொடுப்பவன் தானத்தை வாங்கிக்கிறவன் ஸ்ரை நம்முடைய தர்மசாஸ்திரம் வேதங் காற்றப்படி அந்த தானத்தை பண்ணக்கூடிய வஸ்து தேசம் காலம் இந்த ஆறுக்கும் தான அங்கம்னு பேர் இந்த ஆறோடும் நாம் ஒவ்வொரு தானத்தை உதகபூர்வகமாக செய்யணும் இந்த தானத்தை பண்ணுறதுன்னா வெறும்னா கையில் எடுத்து அப்படியே கொடுத்துட்றதுக்கு தானம்னு பேர் இல்லை அந்த வஸ்துவை வச்சுட்டு உதகபூர்வகமாக கொடுக்கணும் ஜலம் விட்டு அந்த தானத்தை செய்யணும் சர்வாண்யுதபூர்வாணி தானானி யதாஸ்ருதிவிகாரே அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் தர்மசாஸ்திரத்தில் எந்த தானத்தை பண்ணினாலும் வெறுமனை அப்படியே கையில் எடுத்து கொடுக்கக்கூடாது உதக்கபூர்வமாக கொடுக்கணும் ஜலம் விட்டு கொடுக்கணும் காரணம் அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது நாம் எந்த ஒரு வஸ்துவை கொடுத்தாலும் அதில் ஜல சம்பந்தம் இருக்கணும் ஏன்னா அத்தனை வஸ்துக்களையும் பண்ணக்கூடிய குணமும் அந்த வஸ்துவை தனதாக்கிக் கொள்ளக்கூடியதான சக்தியும் ஜலத்திற்கு உண்டு அப்படின்னு வேதம் கார்பிக்கிறது வேதத்தில் சொல்கிற பொழுது இந்தோவ்ரமஹன் சோபஹ அபியம்ரியதா தாசாஞ்சி ஜகும் சதேவமாசீத் ததபோதக் கிராமத்து அப்படின்னு வேதம் சொல்கிறது அதாவது அத்தனை புண்ணியம் அவ்வளவும் ஜலத்தில் தான் நிற்கிறது அதற்கு ஒரு இந்திரன் விரத்தனை அடிக்கிற பொழுது அவனிடத்தில் இருந்த மேஜ்யம் மேஜ்யம்னா ரொம்ப அத்தியான ஒரு புண்ணியசக்தி அந்த புண்ணியசக்தியெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஜலத்துக்குள்ளே நுழைஞ்சது ஜலத்தில் நுழைஞ்சு அந்த புண்ணியசக்திகள் பூரா அந்த ஜலத்தின் மேலே ஒரு லேயராக வந்தது எப்படி பால் காய்ச்சினால் அந்த பாலில் உள்ள அந்த ஃபேட்டு கொழுப்பு பூரா ஒரு ஏடாக வருமோ அதே போல் அந்த ஜலத்தில் புண்ணியம் பூரா மேலே அப்படியே லேயராக வந்து பதிஞ்சிது ஆயினாலே நாம் ஜலத்தை எடுத்து என்ன பண்ணினாலும் அதில் ரொம்ப அதி அதிசக்தியான புண்ணியம் இருக்குது அந்த ஜலத்தில் அது செய்யாத காரியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் நாம் அனைத்தும் ஜல சம்பந்தத்தோடையே பண்ணுறோம் ஜலத்தை விட்டு தானம் பண்ணுறது ஜலத்தை விட்டு சுத்தம் பண்ணுறது அப்படி செய்கிறோம் அப்படி உதகபூர்வகமாக செய்யணும்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இதற்குன்னு வேதத்தில் பெரிய சரித்திரமே சொல்லப்பட்டிருக்கு ஜலத்தினுடைய பெருமையை காண்பிக்கிறது ஜலம் என்கிறது எவ்வளவு முக்கியம் தீர்த்தம் என்கிறது எவ்வளவு முக்கியம் தண்ணீர் என்கிறது ஒவ்வொரு ஜீவனுக்கும் எந்த அளவு வாழ்க்கையில் பயன்படுறது அப்படிங்கிறத வேதம் நிறைய இடங்களில் காண்பிக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஜலத்தை வச்சு தானம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் விரிவாக சொல்லி என்னென்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அத்தியாயத்திலே நாரத சொல்றார் வைசாக மஹாத்மியத்தில் தைலாபிங்கம் தில திவாஸ்வாபம் ததாவை காம்சிய போஜனம் ஹட்வா நித்ராம் கிருஹேஸ்நானம் நிஷித்தச பக்ஷணம் ஹே அம்பரீஷா முக்கியமாக சில விஷயங்களை இந்த வைசாக மாசத்திலே செய்யக்கூடாது எப்பொழுதுமே செய்யக்கூடாதுன்னு பல காரியங்கள் சொல்லப்பட்டாலும் வைசாக்க மாசத்தில் கட்டாயம் செய்யக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது என்னென்ன தைலாபியங்கம் என்ன தேய்ச்சி குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ என்ன தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா என்னையே தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நல்லெண்ணெயினால் என்ன தேய்ச்சிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் தைலாப்பியங்கம் அப்படின்னு காண்பிக்கிறேன் தைலம் அப்படின்னா நல்லெண்ணெய் இந்த கோடை நாளில் நல்லெண்ணெயை வச்சு நாம் என்ன தைச்சுடுறோமானால் அது உடம்புக்கு அகிதத்தை உண்டு பண்ணும் உஷ்ணத்தை கலப்பு விட்டணும் வியாதியை உண்டு பண்ணணும் ஆகையினாலே தேங்காய் எண்ணெய் முதலிய எண்ணெய்கள்னால என்ன தேய்ச்சிக்கணும் நல்லெண்ணெயினால என்ன தேய்ச்சிக்கக்கூடாது திவா சாபம் பகல்லே ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது ததாவை காம்சிய போதனம் வெங்கல பாத்திரத்தில் அன்னம் முதலிய வஸ்துக்களை வச்சு சாப்பிடக்கூடாது இது எப்பொழுதுமே கூடாதுங்கிறது தான் காம்ஸ்ய போஜனம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே கூடாது அப்படி எப் எப் பாக்கி நேரங்களில் நாம் தெரியாமலோ அறியாமலோ நாம் அப்படி செய்துவிட்டால் அதற்கு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த வைசாக்க மாதத்தில் வெண்கல பாத்திரத்தில் அன்னம் வச்சு சாப்பிட்டோமானால் அதற்கு கிடையாது ஆகையினாலே எக்காரணத்தை கொண்டும் வெங்கல பாத்திரங்களே அன்னம் வச்சு சாப்பிடக்கூடாது ஹட்வா நித்ராம் கிரகே ஸ்நானம் கட்டியிலே படுத்துக்க கூடாது இந்த மாதம் பூராவும் வீட்டிலேயே ஸ்நானம் பண்ணுறதுன்னு வச்சுக்கக்கூடாது ஒரு நாளைக்காவது சமுத்திர காமினி நதியிலேயோ பக்கத்தில் புண்ணிய நதிகள் என்ன இருக்கோ அங்கேயே போய் ஸ்நானம் பண்ணுறதுன்னு வச்சுக்கணும் நிஷித்த செஜபக்ஷணம் சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை சாப்பிடக்கூடாது பாக்கி நாளில் சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை சாப்பிட்டால் பரிகாரம் இருக்குது வைசாக மாதத்திலே சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை சாப்பிட்டால் பரிகாரம் கிடையாது அந்த பாபத்தை அனுபவித்து தான் தீர்த்தாகனம் என்கிறதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது நான் சொல்கிறேன்னு அந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் நாரதசுவாமி அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்